वाग्ज्ञेय कल्पता निर्गुणो निष्क्रियो नित्यः निर्विकल्पो निरंजनः निर्विकारो निराकारः नित्यमुक्तोऽस्मि निर्मलः நிர்குணோ நிஷ்கிரியோ நித்யா நிர்விகல்போ நிரஞ்சனா நிர்விகாரோ நிராகார நித்யமுக்தோஸ்மில ரொம்ப எளிமையாக தான் இருக்குது உங்களுக்கு புரியும் இருந்தாலும் சுருக்கமாக அர்த்தம் சொல்கிறேன் டாஸ்மின் ஒன்று இருக்குது எல்லாத்தையும் சேத்து அஹம் நகுணா அமம் கேட்க சப்ளாய் பண்ணிகணம் அஹம் நர்ணா அஸ் அஹம் நிய அஸ் அஹம் நத்திய அமை அஹம் நர் அஸ் அஹம் நிரஞ்சன அமம் நர் அஸ் அஹம் நிற்க அஸ் அம் நமல அஸ் ஒன்பது லக்ஷணம் சொல்கிறார் இது ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து புரிகிறதுக்காக ஆத்மாவோடய லட்சணங்களை இந்த வாக்கியங்கள் உணர்த்துகிறது நிர்குணகா அஸ்மின்னா என்ன அர்த்தம் குணமற்றவன் எந்த குணமும் அற்றவன் எனக்கு தீய குணங்களும் இல்லை நற்குணங்களும் இல்லை அக துர்குண சுகுண சாட்சி அகம் நிர்குணா சுகுண அதிஷ்டான சாட்சி அகம் நிர்குணா இப்படி வேணாலும் போடலாம் மித்யா துர்குண மித்யா சுகுண அதிஷ்டான சாட்சி அகம் நிர்குண நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டு குணமும் ரெண்டு குணமும் மித்யா இந்த குணத்துக்கு ஆதாரமான நான் நிர்குணன் நிர்குணகா நம்ம நமக்கு நல்ல குணம் இருந்தால் ஏதோ பகவானுடைய கிருப்பையினால் நாம் ஏதோ பெரியவங்களுடைய அனுகிரகத்தினால சத்குணா நூறு நற்குணமுடையவன் நற்பண்புகள் உடையவன் நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஏதோ பாபம் வந்ததுன்னா நமக்கு வந்து ஏன் இப்படி கெட்ட குணங்கள்லாம் வர்றது தெரிகிறது திட்டிவிடுறேன் குற்ற உணர்ச்சி வேறு அதாவது நல்ல குணம் இருந்தால் நல்ல குணம் இருக்குதுன்னு பெருமைப்பட்டுக்கிறோம் கெட்ட குணம் இருந்ததுன்னா கெட்ட குணம் போக மாட்டேங்கிறதுன்னு சொல்லி துக்கப்படுறோம் வருத்தப்படுறோம் அது எல்லாத்தையும் நீக்குகிறது அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணிட்டு அர்த்தம் இல்லை அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதர்மத்துலேருந்து தர்மத்துக்கு போய் அதுக்கப்புறம் அதர்மத்தை தர்மத்தினால் ஜெயிச்சு பிறகு ஞானத்தினால தர்மத்தை விட்டும் விலகணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் அதெலாம் அப்படின்னா வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்லலை புரிஞ்சுக்கணும் அகம் நிர்குணா அஸ்மி அகம் நிஷ்கிரியா அஸ்மி கிரியாரகிதா நான் செயலற்றவன் உடலும் உள்ளமும் செயல்படுகிறது உடலும் உள்ளமும் செயல்படுகிறது நான் செயல் புரியாதவன் செயலற்றவன் எல்லாத்தையும் போட்டுக்கணும் நான் செயல் புரிந்ததும் இல்லை செயல் புரிந்து கொண்டு இருக்கவும் இல்லை செயல் புரிய போவதும் இல்லை தோற்றமான இந்த உடம்பு மனம் செயல் புரிந்து கொண்டு இருக்கிறது ஆக கிரியா சாட்சி கிரியா அதிர்ஷ்டான போடணும் மித்யா கிரியா சாட்சி எல்லாத்தையும் மித்யாவை சேர்க்கணும் அவன் புரியும் இல்லாட்டி அது சத்தியமாயிடும் மித்யா கிரியா சாட்சி மித்தியா கிரியா அதிஷ்டானம் ஞாபகம் வச்சுக்கணும் மித்தியக்க அதிஷ்டானம் எப்பவுமே சத்தியந்தான் ஆகினால அகம் நிஷ்கிரியோஸ்மி செயலற்றவன் நான் தப்பாக செஞ்சுட்டேனே நல்லா செஞ்சுட்டேனே ரெண்டும் கெட்டால் நான் செஞ்சுவிட்டேனே அப்படியெல்லாம் வந்து அதுக்காக வேண்டி இது இதுக்கு தான் வந்து வயசான காலத்தில் இதெல்லாம் படிக்கிறது ஏன்னா ஒரு காரியம் இருக்குது அப்போ வந்து அப்போ நிஷ்கிரியோஹஸ்மின்னு சொன்னால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அதாவது சௌரியமாக இருக்கும் இல்லாட்டி சின்ன வயசில் எங்கேயா சொல்லி வச்சுட்டோம்னா இதுதான் சௌரியமாக போச்சுன்னு பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு நிஷ்கிரியோகம் அப்படின்னா அப்புறம் தண்டனையும் கொடுத்துட்டு சொல்லணும் அதுவும் ஆத்மா எப்படி ஜெயிலில் போட முடியும் உடம்பை தான் ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போட வேண்டியது அதனால் எப்பவும் வேதாந்தத்தை விபரீதமாக அர்த்தம் பண்ணிவிடக்கூடாது அகம் நித்யா அஸ்மி காலாத்தீத்தம் அஹம் நத்திய அமை எதெல்லாம் திருஷ்யமோ அதெல்லாம் அனத்தம் எதுசியம் தது அத்தியம் அனத்தம் இல்லை நியம் அர்த்தம் அஹம் நர் விக்கல்பித்த விக்கல்பம்னா இங்கிலீஷில் டிவிஷன் தமிழில் வந்து வேறுபாடு பிரிவு தமிழில் பிரிவுன்னர் பிரிவற்றவன் அறியப்படுற விஷயங்கள்னால் பல்வேறு பிரிவுகளே உடையதாக இருக்குது மனசுக்குள்ளே எத்தனையோ விகல்பங்கள் விகல்பம்னா தப்பான என்னங்கிற அர்த்தம் இல்லை விகல்பம்னா பிரிது பிரிவுன்னு அர்த்தம் நிர்விகல்பா பிரிவற்றவன் நான் நிரஞ்சனா நிரஞ்சனா அஞ்சனம்னா அழுக்கு மைய அஞ்சன மையும்பான் அஞ்சனம்னாலே மைதான் அதில் அஞ்சன மை என்ன அஞ்சன மையிடும் அம்பிகே எம்பிரான்னு ஒரு பாட்டே இருக்குது இந்த கற்பகவல்லி பாட்டில் அஞ்சன மையிடும் அம்பிகே எம்பிரான் அஞ்சனம்னாலே மைய மலையாளத்தில் ஒரு இது உண்டு அஞ்சனம் என்னது நான் அறியும் மஞ்சளை போலே வெளித்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மையினால் என்னென்னு தெரியும் மஞ்சளை மாதிரி வெள்ளையாக இருக்கும்னா அதனால் அஞ்சலை மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆகிடுது அது மாதிரி அஞ்சனம்னா இங்கே அழுக்கு மையின்னு அர்த்தம் கருப்பு மைய் இழுக்கு அது வந்து அஞ்சனம்னு சொல்கிறது நிரஞ்சன நிர் அஞ்சனா நிரஞ்சனா நிர்குணா நிஷ்கிரியா நிர்விகல்பா நிரஞ்சனா மாசற்றவன் அர்த்தம் நம்ம என்ன சொல்கிறோம் உடம்பில் அழுக்க வந்துடுதுன்னா அழுக்காயிடுத்து எத்தனை சொப்பு போட்டாலும் போக மாட்டேங்கிறது அப்படிலாம் வச்சு கல்லை வச்சு தேச்சாரம் போக மாட்டேங்கிறது அப்படி சொல்லி உடம்புல இருக்கிற அழுக்காக நம்முடைய அழுக்காக நினச்சிக்கிறோம் அதே மாதிரி மனசில் இருக்கிற மாசுகளையும் நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே மகா மாசு என்னது அஜ்ஞானம் நீங்கள் இதெல்லாம் இந்த நிரஞ்சனா நிர்மலகாக ரெண்டுங்க ஒரே அர்த்தம் தான் சொல்லணும் மாசற்றது மாசற்றது அப்போ இது போட்டுக்கணும் ஸ்தூலசரீர மலரகிதா சூக்மசரீர மலரஹிதா காரணசரீர மலரகிதா அப்படி போட்டுக்கணும் அவ்வளோதான் ஒரு ஒரு உடம்புலேயும் அழுக்கு இருக்குது ஸ்தூல சரீரத்துலேயும் இருக்குது மனசுலையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே மகா அழுக்கு அறியாமைங்கிற அழுக்கு நிரஞ்சனோஸ்மி நிர்மலோஸ்மி நிர்விகாரோஸ்மி விகாரம்னு சொன்னால் மாற்றங்கள் மாற்றங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்ற நான் மாற்றங்களை அறிகின்ற நான் மாற்றமற்றவன் சவிகார சாட்சி அகம் நிர்விகாரா அஸ்மி எல்லாத்துக்கும் சாட்சி தான் சௌரியம் எல்லாத்தையும் சாட்சி போட்டுன்னுட்டோம்னா சௌரியமாக இருக்கும் என்னுடைய மனசில் ஏற்படுற உடம்பில் ஏற்படுற உலகத்தில் ஏற்படுற மாற்றங்களை எல்லாம் அறிகிற நான் மாறாதவன் அதான் அர்த்தம் மாறாதவன் நான் இன்னொன்று நிராகாரகா எனக்கு வடிவமே கிடையாது ஃபார்ம்லெஸ் ஆக்காரம்னா ரூபம் ரூபம்னா வடிவம் வடிவமற்றவன் நான் நிராகாரோஸ்மி அப்புறம் அடுத்தது நித்தியமுக்தோஸ்மி சாதாரணமாக என்ன முக்திங்கிறது நான் ஒரு காலத்தில் அடிமப்பட்டுருந்தேன் பந்தப்பட்டிருந்தேன் இப்போ நான் முக்தி அடைஞ்சுட்டேன் முக்தி அடைஞ்சுட்டேன்னா அது அனித்யம் எது ஆகத்தம் தது அனித்யம் எது ஆகந்துக்கம் தது அனித்தியம் எது வருமோ அது அனித்யம் நித்தியம் வராது போகாது ரொம்ப முக்கியம் நித்தியம் வராது போகாது ஆகையினால் என்ன சொல்கிறார் நான் எப்போவுமே முக்தனாக தான் இருக்கேன் நான் பத்தனாக தப்பாக நினச்சு விட்டேன் ஆக அனித்யப்தகா அனித்யமுக்தா அனித்யபத்தகா அனித்யமுக்தா பந்தமும் அனித்யம் முக்தியும் அனித்யம் ஆகிடும் பந்தம் சத்தியம் சொன்னால் பந்தம் அநித்தியமாகும் பந்தம் சத்தியம் வச்சுக்கோ பந்தம் சத்தியம்னா பெரிய தோஷம் பந்தம் சத்தியம்னா போகாது பந்தம் சத்தியம்னு சொன்னால் எது சத்தியமோ அது நித்தியம் அது புரியுறது இல்லையா எது சத்தியமோ அது நித்தியம் ஆகையினால் பந்தம் சத்தியம்னு சொன்னால் பந்தம் நித்தியம் ஆகிடும் அந்த ப்ராப்ளம் ஆனால் அவங்க மற்ற துவைத்த மதத்தில் அபிப்பிராயம் என்ன பந்தம் சத்தியம் பந்த நிவிற்த்தி முக்தியும் அது வந்து லாஜிக்கலாக ஸ்ருதி யுக்தி விரோதம் சாஸ்திரத்துக்கும் சரி யுக்திக்கும் விரோதம் பந்தம் சத்தியம்னு சொன்னால் ஒரு மோட்சமே கிடையாது லாஜிக்கலாக பார்த்தேன் பந்தம் மித்தியான்னா தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் அதனால் பந்தம் மித்தியான்னு புரிஞ்சோம் மோக்ஷம் தேவையில்லைன்னு ஆகிடும் ஆகையினால மோக்ஷம் வர்றதில்லை மோக்ஷம் போகிறதில்லை ரொம்ப முக்கியம் இது முக்தி அடையப்படும் ஆயின் போகும் முக்தியை முக்தனாகவே எப்பவும் இருக்கிறோம் என்பதை புரிந்து வேண்டும் ஆகினால் அறியாமையினால் அப்படி சொல்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டதும் உண்மை அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி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 சொல்லணும் இல்ல சொல்ல அப்படி எடுத்துண்டா பந்தம் வந்தா பந்தம் போகும் முக்தி வந்தா முக்தியும் போகும் அப்ப என்ன பண்றதுன்னா அனிர்மோக்ஷப் ஏப்பாப்ப இதுல இருந்து விடுபடவே முடியாதா சுவாமி விடுபடவே முடியாது அவ்வளவுதான் ஏன் இப்படி போட்டு ஆட்டி படைக்கிறார் இந்த ஆண்டவன் ஆண்டவன் அவர் எங்க இருக்கார் பா எங்க இருக்கார் அதுதான் தெரிஞ்ச ஆண்டவன் முகத்தை பார்த்து அவரோட ஒன்னே ஒன்று கேட்டு ஏண்டா சுவாமி என்ன படைச்சே என்னக்கையில் என்ன நினைச்சே அப்படின்னு சொன்னான் அவர்கிட்ட அந்த பாட்டெல்லாம் பாடி காட்டும் இதுலேருந்து எதுக்கு இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க விட்டுடாங்க நித்யமுக்தோஸ் ஆகையினால நான் பந்தப்படவே பந்தக கல்பிதா அதனால் நித்தியமுக்தோஸ்மி எப்போவுமே எவர் ஃப்ரீ இங்கிலீஷில் சொன்னால் எவர் ஃப்ரீ ஒரு நாள் நான் பந்தப்படவே கிடையாது எனக்கு பா பாண்டேஜே கிடையாது ஏதோ பேச்சுக்காக ஆரம்பிக்கிறப்போ பாடம் நடத்துறதுக்காக உபதேசாது அயம் வாதாக டீச்சிங்காக கொஞ்சம் இதெல்லாம் பேசுகிறோமே தவிர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 சாதனச்சதுஷ்டயசம்பாதி காரணம் ஆரம்பிய வேண்டியதான் நித்யமுக்தோஸ்மி நிர்குணோ நிஷ்கிரியோ நித்தியோ இது இந்த ஒரு ஸ்லோகத்தை கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் நிர்ணோ நஷ்கிரியோ நித்தியோ நிர்விகல்போ நிரஞ்சன நிர்வாரோ நிராக்காரோ நித்யமுகோஸ்மில இதை மனப்பாட மண்ணிண்டே இதை சொல்லிண்டே இதை ஜபம் மண்ணிண்டே